பாடம் பத்தொன்பது கல்வியை தேடி புறப்படுவது ஜாபிர் பின் அப்துல்லா அலியுல்லாஹின் அவர்கள் ஒரே ஒரு நபி மொழியை தெரிவதற்காக அப்துல்லா பின் உனைஸ் அலியுல்லாஹின் அவர்களை நோக்கி ஒரு மாத தொலை தூரத்திற்கு பயணமாகி சென்றார்கள்